कृष्णाय ிஜாத்தய தோத்தவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதமே असक्तो தசியம் कर्म சோஹியா கர்ம भगवान श्री ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய சந்தேகத்துக்கு தெளிவான பதிலை சொன்ன பிறகு நிறைவு பண்ணுறார் இந்த பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் அப்படின்னு சொன்ன மூணாவது ஸ்லோகத்தினுடைய ரெண்டாவது வரிக்கு விளக்கமாகத்தான் நாலாவது ஸ்லோகத்தில் இருந்து பதினாறாவது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகத்தை பற்றியும் பதினேழு பதினெட்டு ஸ்லோகத்தில் ஞான யோகேன சாங்கியானாம்ங்கிறதுக்கு ஞான யோகத்தை பற்றியும் அர்த்தம் சொல்லியாச்சு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் தஸ்மாத் எனவே காரியம் கர்ம சமாச்சார செய்ய வேண்டிய காரியத்தை நன்றாக பண்ணு அசக்தாக செய்யறோங்கிற அபிமானத்தை எல்லாம் விட்டுட்டு அதாவது எனக்காக செய்கிறோங்கிற இது இல்லாமல் இது ஈஸ்வர்ப்பண புத்தியோடு பண்ணுறோம் பகவானோட கட்டளை இப்போ சொன்னோமே இத்தனை பாவனைகள் பகவானுக்கு நான் பண்ணுற பூஜை பகவானோட கட்டளை என் மனசு சுத்தமாகணும் எனக்கும் பொறுப்போடு நான் செயல் புரியணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்ய வேண்டிய கர்மத்தை ஒழுங்காக செய் சததம் எப்போவும் செய்யணும் ஏதோ ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு செஞ்சுட்டு விட்டுவிட விடாது தொடர்ந்து மனசு சுத்தமாகிற வரைக்கும் ஞான யோகத்துக்கு தகுதி அடைகிற வரைக்கும் விடாமல் பண்ணணும்னு அர்த்தம் தஸ்மாத் அசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சாரா ஏனோதானோ செய்யக்கூடாது சம் ஆச்சர நன்றாக பண்ணணும் அப்படி பண்ணினா என்ன பலன் கிடைக்கும்னு அசக்தோ ஹியாச்சரன் கர்மை கர்மா பண்ணுறத்தையும் அந்த கர்மாவோட ரிசல்ட்டு பலன் வர்றத்தையும் படபடக்காமல் இருந்தால் அதோட செய்ய வேண்டிய கர்மத்தை ஒழுங்காக பண்ணினால் பரமாப்னோதி பூருஷா யார் அப்படி ஒழுங்காக அந்த கர்மத்தை பண்ணுறானோ அவன் மோக்ஷத்தை அடைகிறான் பரம் ஆப்புன்னு பார்த்திங்கன்னா பரத்தை அடைகிறான்னு அர்த்தம் சித்த சுத்தி அடைஞ்சு ஞானயோகத்தின் வழியாக மோக்ஷத்தை அடைகிறான்னு அர்த்தம் இப்போ பகவான் தெளிவாக அர்ஜுனனுக்கு சொல்கிறார் உனக்கு கர்மந்தான் பண்ணி ஆகணும் ஏன்னா இன்னும் உனக்கு மனதுக்கு பக்குவம் வரல ரெண்டாவது அத்தியாயத்தில் என்ன சொன்னாரோ அதையே விளக்கமாக இங்கே சொல்லி இப்படி தான் கர்மயோக ஞானயோக விபாகம் இருக்குது எனவே நீ பொறுப்பா நீ செய்ய வேண்டிய கர்மத்தை செஞ்சுதான் ஆகணும்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் வரக்கூடிய ஸ்லோகங்களில் வேறொரு கோணத்தில் பார்த்தாலும் நீ கர்மத்தை விடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்ல போகிறார் அது நாளைக்கு பார்க்கலாம் தஸ் மாதக்தம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோஹியாச்சரன் கர்ம பரமாத்னோதி புருஷா எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்